सच्चिदान्दरूपाये सच्चिदान्दरूपाये नमो वेदांत वेद्याय गुरवे बुद्धि வேதாந்தியுரவே கிருஷ்ணாயலோம் வேதாப்ஜாஸ் வந்தே சலைய முனி சகூ புருஷோத்தமசிரே நோ प्रशस्तम् निरुच्यते सहस्रना स्तवन प्रशस्त निच्य जन्मजनादिश्राणद प्राण ज्येष्रेष्ठ प्रजापति्यगर्भो भूगर्भ மாதவோ மதுசூதனா சர்வூத நியந்திருவாத் ஈசானா ஈசானாங்கிற நாமத்துக்கு அர்த்தம் சொல்கிறார் சர்வூதியத் ஈசானா எல்லா பிரபஞ்சத்தில் இருக்கிற அத்தனையும் அவர் அவருடைய சட்டத்திட்டங்கட்டு சட்டத்திட்டங்களுக்கு உட்படு உட்பட்டு நடத்துகிறார் அப்படின்னு அர்த்தம் ரூலர்னு அர்த்தம் சர்வபூத நியந்திருவாத் ஈசானஹா அவருடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு எல்லாரும் வாழணும் இல்லைன்னா சரியாக இல்லைன்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி நான் பாராட்டுதலையோ துன் துன்பத்தையோ கொடுத்து பக்குவப்படுத்துவார் ஆகையினால் इतिवा சார்ூத்தனா அடுத்தது பிரணான் தேட்டோவிய கணியாத் ஷுய் பிர காமீண்டீபயோயிவா பிரி லுனா ிவா பிராணதா பிராணிதி சரி அப்புறம் பிராண ஓகே பிராணதாக்கு அர்த்தம் சொல்கிறார் ஆச்சாரியர் பிராணான் ததாதி பிராணனை பிராணன்களை உள்ளுக்குள்ளே இருக்கிற பிராணசக்தியை நமக்கு கொடுக்கிறார் அப்படின்னு அதனால பிராணதா பிராணான் ததாதி இது பிராணதா இல்லாட்டி உள்ளுக்குள்ளே பிராணன் மூலமாக கை கால்களெல்லாம் அசையும்படி பண்ணுறது அதுக்கு கோட் பண்ணுறார் கோஹேவான்யாத் கஃப் பிராணியாத் யதேஷ ஆகாஷ ஆனந்தோ நசியாத் அப்படி சொல்லி வேதத்தில் சொல்லியிருக்கு ஆக ஜேஷ்டா தரிசனாத் அஸ்தி பிரம்ம பிரம்மனை இருக்குங்கிறத நிரூபிக்கிறதுக்காக கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக ஏழு காரணம் சொல்கிறார் தைத்திரிய உபனிஷத்தில் பிரம்மம் இருக்குங்கிறதுக்கு அதில் வந்து பிராணனை பிராணனை பிராணனை சேஷ்ட பண்ணும்படி பண்ணுறார் உள்ளுக்குள்ளே பிராணன் இருக்க போய் தான் பேச முடிகிறது பிராணன் இருக்க போய் தான் கேட்க முடிகிறது ஆகா அதனால் நம்ம செய்யக்கூடிய செயல்களுக்கெல்லாம் பிராணன் முக்கியமான காரணம் ஆக பிராணனை பிராணன்களை கொடுக்கிறார் என்பதால் பிராணன் பிராணதகா என்றும் பிராணங்கள் வாயிலாக நம்மை செயல்புரியும்படி செய்கிறார் என்பதனால் பிராணதஹா என்றும் இல்லாட்டி இன்னொரு அர்த்தம் சொல்கிறார் காலாத்மனா தியன் தியதி கண்டயதி இணததஹா தியத்தின்னு அர்த்தம் சொல்கிறார் பிராண தஹாங்கிறது பிராணான் ததாதி இத்தி பிராணதா பிராணான் சேஷ்டயதி இத்தி பிராணதா அப்புறம் அடுத்தது என்னதுன்னா காலாத்மனா கண்டயதி கால வடிவமாக இருந்து உடம்புக்குள்ள எல்லாத்தையும் என்ன பண்ணுறாருண்ணா துண்டு துண்டாக்கின் துண்டு துண்டு அர்த்தம் நம்ம வாழ்க்கை ஒரு ஒரு நாளும் திருவள்ளுவர் சொல்கிறார் இல்லையா நாளது ஒன்றுபோல் காட்டி உயிர் ஈர்க்கும் வாழ் அது உணர்வார் பெரியனர் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம்னு நினச்சுன்ட்ருக்கோம் ஒரு நாள் வெட்டப்பட்டுருக்கு நாளது ஒன்றுபோல் காட்டி உயிர் ஈர்க்கும் வாழ் அது இந்த நாள்ங்கிறது என்னதுன்னா வாழ்னர் எது வாழ்னா என்ன அர்த்தம்னா எவ்ரிடே நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக அறுத்துண்டே இருக்குது ஆக இந்த நாள்ங்கிறது நம்மை அறுக்கும் வாழ் இந்த உடல் வாழ்க்கையை அறுக்கின்ற வாழ் அது யாருக்கு புரியும்னா அதை கவனிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் உணர்வார் பெரின் உணர்வாருக்கு தெரியாது அதை நல்லா ஆராய்ச்சி பண்ணுறவனுக்கு இந்த உண்மை தெரியும் அதனால் இந்த உலகத்தில் தேவையில்லாத அனாவசியமானதெல்லாம் செஞ்சுட்டு போகமாட்டான் முடிஞ்ச வரைக்கும் நல்லது பண்ணுவான் யாருக்கும் கெடுதலே பண்ண மாட்டான் நினைக்கக்கூட மாட்டான் ஏன்னா எல்லாருக்கும் அதுதான் எல்லார் தலைமையிலையும் கத்தி இருக்குது யார் தலைமையில்தான் கத்தி இல்லை ஆக நாளது உணர்வார் பெறின் ஆக காலாத்மனா காலஸ்வரூபமாக இருந்து அதை அழித்து வருகிறார் இந்த உடத் இதுக்கு இவ்வளோ டைம் இருக்குது இந்த பாடிக்குள்ளே இவ்வளோ தான் இருக்க முடியும் அதுக்கப்புறம் இருக்க முடியாது அதனால் அப்படி சொல்கிறார் பிராணான் தீபயத்தி இந்த உடம்புக்குள்ளே இருந்து பிராணனை நன்றாக பிரகாசிக்க செய்கிறார் அது ஒரு அர்த்தம் சோதையத்தி உள்ளுக்குள்ளேருந்து பிராணனை வச்சு உடம்பெல்லாம் செரி பண்ணுறார் அப்படி ஒரு அர்த்தம் அப்புறம் பிராணான் ததாத்தி லுனாத்தி திவா பிராணங்களை வெ பிராணங்களை அழிக்கிறார் இருக்கிற பிராணனை நாளாக நாளாக அழிக்கிறார் ஏற்கனவே காலாத்மனான்னு சொன்னது தான் இப்போ அர்த்தம் பாருங்கள் பிராணான் ததாத்தி சேஷ்டயத்தி கண்டயதி தீப்பயதி சோதயத்தி லுனாத்தி ஆறு மீனிங் சொல்லியிருக்கார் இதுக்கு ஆதிசங்கர் லுனாத்தின்னா அர்த்தம் வெட்டுறதுன்னு அர்த்தம் இப்படி எல்லாம் இதுக்கு மீனிங் சொல்லலான்னு ஆறு மீனிங் சொல்கிறார் பிராணதாங்கிற சப்தத்துக்கு ஆறு அர்த்தம் சொல்கிறார் ஆதிசங்கரர் அடுத்தது ஈஷா ஈஷான பிராணஹா பிரணாங்கிறது மூணாவது இப்போ ஈஷாநாய நம பிரணதாய் படிக்கலாம் பிரணிதி கஷேத்த பரமாத்மா இதுவா பிரணம் இது முக்கியப்பிராணோ பிராணசப்தத்துக்கு அர்த்தம் சொல்கிறார் பிராணி தீத்தி பிராணகா அதாவது மூச்சு விடுறதுனால பிராண இந்த மூச்சு விடுற தத்துவம் உடம்புக்குள்ளே வந்து உள்ளே காற்று போயிட்டு போயிட்டு வந்துன்ட்ருக்கே அது தெரியாமல் அக்கிரமம் பண்ணுறான் உள்ளுக்குள்ளே மூச்சு காற்று போயிட்டு வந்துன்ட்ருக்கு அது என்ன காரணத்தினால போகிறது என்ன யாருக்கு தெரியும் ஆக இந்த மூச்சு காற்று பிராணிதி பிராணி தி இாணஹான்னான்னு இந்த உடலுக்குள் காற்றாக இருந்து வாழ வைப்பதால் அவருக்கு பிராணன்னு பேர் அப்புறம் இன்னொன்று கஷேத்திரா பரமாத்மாவா க்ஷேத்ரன் இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கிற சைத்தன்யம் பரமாத்மாவா அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு என்ன பிரமாணம்னா பிராணசிய பிராணம் அப்படின்னு வேதம் சொல்லியிருக்கு இந்த பிராணனுக்கு அது பிராணன்னு சொல்லியிருக்கு ஆக பரமாத்மான்னு எடுத்துக்கலாம் பிராணசப்தத்துக்கு மூச்சு காற்றாக உள்ளே இயங்குபவர் அப்படின்னு ஒரு பொருள் இன்னொரு பொருள் பரமாத்மான்னு ஒரு பொருள் இல்லாட்டி என்ன சொல்கிறாருன்னா பிராணகா முக்கிய பிராணோவா முக்கிய பிராணோவான்னு சொன்னால் முக்கியப் பிராணம் ஏதாவது இந்த பிராணன்லேயே அபானன் வியானன் உதாரணன் சமானன் இருக்கு இல்லையா அதில் பிராணம் அப்படின்னு எடுத்துக்கலாங்கிறார் ஆக பஞ்சப்பிராணனில் பிராகமனம் மேல் நோக்கி வரக்கூடிய காற்று அதுக்கு பேர் பிராணன்னு பேர் அப்படியும் எடுத்துக்கலாம் மூணு அர்த்தம் சொல்கிறீதி பிராண அப்புறம் க்ஷேத்திரா பரமாத்மா வா பிராணஸ்ய பிராணம் முக்கிய பிராணோ வா சரி அடுத்தது ஜேஷ்டா ஈசனா பிரண்பாண மூணு நாமக்கு அர்த்தம் பி ஜே படிக்கலாம் வமோஜே ஜெச்சி வியாதிஷ ஜஹாங்கிறதுக்கு அர்த்தம் ஜேஷ்டகான்னா மூத்தவன் அர்த்தம் மலையாளத்துலாம் சேட்டன் கிரான் இல்லையா ஆகா சேட்டன்னா சேத் சேத்தி சேட்டன் ஜேஷ்டத்தி ஜேஷ்டா தேவின்னு கூட கோயில் இருக்குது மூதேவின்னு அர்த்தம் ஜேஷ்டாதேவிங்கிறது வந்து அக்கா மூத்தவள் அதனால் அவளுக்கு பேர் திருக்குறளில் கூட பார்க்குறோம் ஆகவே ஜியேஷ்டா நம்ம ஜேஷ்டாய சக நிஷ்டாய சருத்தில் பார்க்குறோம் ஆகா விருத்த தமஹாங்கிறார் ரொம்ப ரொம்ப வயசானவர் தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தெட்டு வயசாகிடுச்சு விருத்தன்னு இல்லை விருத்த தமஹா ரொம்ப சூப்பர்லேட்டிவ் டிகிரி ஜேஷ்டா அதுக்கு பிரமாணம் சொல்கிறார் பாணினி சூத்திரத்தில் ஜஜ அப்படிங்கிறதுக்கு விரத்த சச்ச அப்படின்னு சொல்லியிருக்கார் இந்த அஞ்சு மூணு அறுபத்தொன்று அறுபத்ரெண்டில் பாணினி சூத்திரத்தில் அஷ்டாத்தியாயில் கோட் பண்ணுறார் இது விரத்த சப்தஸ்ய விரத்த சப்தத்துக்கு ஜிய ஆதேச இந்த ஜியங்கிற ஆதேசம் அதேஷன்னா சேர்க்கிறது ஆதேச விதானாத் அன்னு அப்படி சொல்லியிருக்கு வியாக்கரணத்தில் ஜ அருத்தமாக ஜேஷ்டா இதுக்கு ஒரே அர்த்தந்தான் மிகவும் முதிர் முதிர்ந்தவர் முதிர்ந்தவர் அனுபவம் மிக்கவர் அப்படின்னா நம்ம போட்டுக்கலாம் எல்லோருக்கும் மூத்தவர் அனைவருக்கும் முன்நிற்பவர் மூத்தவராக இருப்பவர் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது ஸ்ரேஷ்ட பிரசஸ்யதமாக ஸ்ரேஷ்ட பிரசஸ்ய आदेश प्राणोवाव मुख्य प्राणोवा ஆசவிணோச்சே முணோச்சா சர்வ காரண அதிசயத் ஸ்ரேஷ்ரேஷ்ட சொன்னால் பிரசஸ் தமாக புகழத்தக்கவர் போற்றத்தக்கவர் அப்படின்னு அர்த்தம் சிறந்தவர் மேலானவர் உயர்ந்தவர் அதெல்லாம் பிரசஸ்யசிய ஸ்ரஹா அப்படின்னு பாணினி சூத்திரத்தை கோட் பண்ணுறார் ஸ்ரகாங்கிற சப்தத்துக்கு பிரசஸ் அந்த பிரசம்சா அப்படின்னு அர்த்தங்கிறத காட்டுறதுக்காக இத்தி ஆதேச விதானா எல்லாம் கிராமர் பாயிண்ட் பிராணோபாவத் ஜேஷ்டஸ்ச்சிரேஷ்டஸ் இது ஸ்ருத்தே பிராணந்தான் ஜேஷ்டனாகவும் ஸ்ரேஷ்டனாகவும் இருக்கிறான்னு சாந்தோக்கிய உபனிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஆகியில் பிராணா ஜேஷ்டஹா சிரேஷ்டான்னு இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு ஆஹ உபனிஷத்துனே அப்படி சொல்லியிருக்கு பிராணந்தான் எல்லாத்துக்கும் மூத்தவன் எல்லாவற்றிலும் சிறந்தவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லாட்டி முக்கிய பிராணோவா ஏற்கனவே சொன்னது தான் ஆஹா சிரேஷ்ட சப்தத்துக்கும் முக்கிய பிராணன்னு எடுத்துக்கலாம் இல்லை இப்படிலாம் சிந்திக்கலாங்கிறதான் சொல்கிறார் அவர் எதை எடுத்துக்கிறதுன்னுலாம் சொல்லலை ஆதிசங்கரர் நம்ம எப்படி வேணாலும் மீனிங் பண்ணிக்கோங்கோ இப்படிலாம் அர்த்தம் சொல்கிறதுக்கு இது இடம் கொடுக்குறது அப்படிங்கிறது அர்த்தம் முக்கியப் பிராணன்னா என்ன அர்த்தம் உள்ளுக்குள்ளே மூச்சு காற்று போயிட்டு வரதே அந்த முக்கியம் அதுக்கு தான் முக்கியன்னு சொல்கிற அர்த்தம் அப்புறம் மற்றதெல்லாம் நாம் இன்டர்ப்ரெட் பண்ண வேண்டியிருக்கு சாதாரண பிராணன்னா உடம்புக்குள்ளே போயின்ட்டு வர்ற மூச்சு காத்துக்கு பேர் தான் பிராணன்னு பேர் அதனால் அப்படி எடுத்துக்கோங்க ஸ்ரேஷ்ட அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்குது பிரம்மசூத்திரம் ரெண்டு நாலு எட்டு இத்தியதிகரண சித்தத்வா அந்த அதிகரணத்துலேயும் இது சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா அங்கேயும் பிராணசப்தத்துக்கு விசாரங்கள்லாம் இருக்குது பிரம்மசூத்திரத்தில் வந்து ஒரு சொல் எடுத்துக்கொண்டு அந்த சொல்லுக்கு என்ன பொருள் ஏன்னால் எல்லாமே பிரம்மனை குறிக்கிற சொல் அப்படின்னு சொல்லி ஆகணும் சமன்வயம் பண்ணணும் ஆகையினாலும் அப்படி சமன்வயம் பண்ணுறபோது எத்தனையோ சொற்களுக்கு வந்து பிரம்மன்னு அர்த்தம் சொல்ல வேண்டி வரும் அப்படி சொல்கிற போது அதை நிரூபிக்கணும் அதுக்கு தகுந்த காரணங்களை சொல்லி நிரூபிச்சாகணும் அது மாதிரி அங்கே இருக்குது அப்படி அதை சொல்கிறார் ஸ்ரேஷ்ட அப்படின்னு ஒரு சூத்திரம் பிரம்மசூத்திரம் அதை இத்திய அதிகரண சித்த அந்த அதிகரணத்துலேயும் சொல்லப்பட்டிருக்கு ஸ்ரேஷ்டசப்தத்துக்கு இன்னொரு அர்த்தம் சொல்கிறார் சர்வ காரணத்துவாத்வா சர்வகாரணத்துவாத் சர்வகாரணத்துவாத் ஜேஷ்ட இந்த ஜேஷ்டசப்தத்துக்கு அர்த்தம் சொல்கிறார் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிறதுனால ஜேஷ்டன் எல்லாத்துக்கும் அதுக்கு கீழே தான் எல்லாமே அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது அதனால் சர்வ அதிசயத்துவாத் ஸ்ரேஷ்ட ஆகா ஜேஷ்டசப்தத்துக்கு ஜெகத் காரணம்னு அர்த்தம் அதுக்கப்புறம் வந்து என்னென்னா அதுக்கு காரணம் இல்லை அதுக்கு மேலானது ஒன்றும் கிடையாது சர்வ காரணம் அகாரணா அகாரியா அது இஃபெக்டும் கிடையாது அதுக்கு காசும் கிடையாது பிரம்மனுக்கு காசும் கிடையாது பிரம்மன் எதுலேருந்தும் இஃபெக்டும் இல்லை பிரம்மன் பிரம்மனுக்கு காரணம் கிடையாது பிரம்மன் எதுலேருந்தும் வராதனால காரியமும் கிடையாது அதனால தான் சர்வ அதிசயத்வாத் ஸ்ரேஷ்டா இப்போ எத்தனை மீனிங் சொல்கிறார் ஆஹா ஸ்ரேஷ்டாங்கிறதுக்கு இதில் புகழத்தக்கவர் அது ஒரு அர்த்தம் புகழத்தக்கவர்னு அர்த்தம் அல்லது பிராணனே ஸ்ரேஷ்டன் பிராணனே எல்லாவற்றுக்கும் மூத்ததாகவும் உயர்ந்ததாகவும் இருக்கிறது அப்படி ஒரு அர்த்தம் மூணாவது அர்த்தம் முக்கியமான பிராணம் ஸ்ரேஷ்டான்னு சொன்னால் முக்கியமான பிராணம் அப்போ அங்கே அந்த முக் பிராணதாங்கிறதுக்கு அதை முக்கியமாக எடுத்துக்கலான்னு சொல்கிறார் இங்கே அப்படி சொல்லலை ஆ ஸ்ரேஷ்டா ஸ்ரேஷ்டன்னு பிரம்மசூத்திரத்தை கோட் பண்ணி அங்கே வந்து பிராணசப்தத்துக்கு தான் அர்த்தம் சொல்லியிருக்கு அந்த ரெண்டு நாலு எட்டு இருக்கே பிராணனசிரேஷ்டன்னு சொல்லியிருக்கு அந்த பிரம்மசூத்திரத்தில் ஏன்னா பிராணசப்தத்துக்கு அர்த்தம் பிராணனா இல்லை பிரம்மமானு அங்கே விசாரம் விசாரம் பண்ணி அது பிரம்மந்தான் அப்படின்னு சொல்ல வேண்டியதெல்லாம் இருக்குது ஆகையினால் காண்டெக்ஸ்டெல்லாம் அனலைஸ் பண்ணி அங்கே ஸ்ரேஷ்ட அப்படின்னு சொல்லியிருக்கு அந்த சூத்திரமெல்லாம் இப்போ நான் பார்க்கலை ஆஹா பிரம்மசூத்திரத்தில் ஸ்ரேஷ்டங்கிற சூத்திரத்துக்கு என்ன கமெண்ட்ரி என்ன பண்ணியிருக்காரோ அப்படி எடுத்துக்கோ அப்புறம் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிறதுனால ஜேஷ்டன் என்றும் ஏன்னா இதுக்கு முன்னாடி ஜேஷ்டசப்தம் வந்திருக்கு அப்புறம் ஸ்ரேஷ்டசப்தம் வந்துருக்கு ஆஹ சர்வ காரணத்துவாத்து ஜேஷ்டா சர்வ அதிசயத்துவாத்து ஸ்ரேஷ்டா அதிசயம்னு சொன்னால் ஒப்பு உயர்வு அற்றுதுன்னு அர்த்தம் ஒப்பாரும் மிக்காரும் இல்லான் ஆஹ சமமாகவோ அதிகமாகவோ கிடையாது நத்வத் சமஸ்த் சமோபியஸ்தியதிகுதோன்யான்னு அர்ஜுனன் சொல்கிறான் இல்லையா ஏ பதினோரா அத்தியாயத்தில் திருக்குறளில் தனக்குவமை இல்லாதான் தனக்குவமை இல்லாதான்னு சொல்லியிருக்கு அதெல்லாம் தான் இங்கே சொல்லியிருக்கு அஹஸ்ரேஷ்ட அடுத்தது பிரஜாபதி ஈசான பிராணத பிராணோ ஜேஷ்டசிரேஷ்ட பிரஜாபதிஹி பிரஜாபதி சப்தத்துக்கு அர்த்தத்துக்கு வந்துட்டோம் ஆறாவது நாமா இந்த ஈரா சாசரம் பிரபதி பிரதி பிரம் பிரதீலிங்கம் சர்வதம் பிரனத்து மக்களுக்கும் பிரஜாங்கிறப் உச்சு ஆகாந்தீலிங்க பிரஜாப்தா பிரஜா பிரஜா பிரஜா பிரஜா பிரஜே பிரஜா ரமா ரே ரீ பிரஜா பிரஜே பிரஜா ஆ ஈஸ்வரத்துவன எல்லாத்துக்கும் ஈஸ்வரன் ஆக என்னால் சர்வாசாம் பிரஜா நாம் பிரபஞ்சத்தில் தோன்றியிருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களுக்கும் தலைவன் அர்த்தம் பிரஜாபதிஹி அப்புறம் அடுத்தது என்னது ஈசான் பிராண திராணோ ஜேஷ்டஸ்ரேஷ்ட பிரஜாபதிஹி முடிஞ்சு போயிடுது இனி ஹிரண்ய கர்ப்போ மாதவோ மதுசூதன ரெண்டாவது லைன் அர்த்தர்ம அண்ட அந்தீன அந்தர் तदात्मा ஹிண்டிய விருஞ்சி திணிய சமவெ இந்த மாபெரும் படைப்புக்குள் நுண்மையாக இருப்பதால் ஹிரண்ய கர்ப்பன் என்று அவர் அழைக்கப்படுகிறார் அவ்வளோதான் விஷயம் ஹிரண்மய அண்ட ஹிரண்மய அண்டன்னா தங்கமயமான முட்டை அதுக்குள்ளே இருக்கார் இந்த பிரபஞ்சத்தையே சூக்ம பிரபஞ்சத்தை தங்கமயமான முட்டைங்கிறோம் இந்த சட்டில் சட்டில் சட்டில் யூனிவர்ஸ் இந்த கிராஸ் லெவலில் யூனிவர்ஸாக இருக்கிறது நம்ம கண்ணால் பார்க்குறது விசிபிளாக இருக்கிறது இன்விசிபிளாக இருக்கிறது ஆனால் புரிஞ்சிக்க முடியும் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற மனசு எல்லாமே நமக்குள்ளே உடம்புக்குள்ளே எதாவது இருக்கிற வேதனையோ சுகமோ எதாக இருந்தாலும் சரி அது இன்னொருத்தருக்கு தெரியாது இந்த வெளியில் தெரிஞ்ச மாதிரி டேஞ்சபிளாக இல்லை அது ஆனால் அந்த ஹிரண்ய கர்ப்புறது அது ஒரு உலகம் ஹிரண்ய கர்ப்பன்னா சூக்ம பிரபஞ்சம்னு அர்த்தம் சூக்ம பிரபஞ்சத்துக்கு தான் இன்னொரு பேர் ஹிரண்ய கர்ப்பகா அப்படின்னு பேர் அந்த அந்த அது முழுக்க வியாபிச்சிருக்கிற தத்துவம் சைத்தன்ய தத்துவம் அந்த அது முழுக்க வியாபித்திருக்கிற சைத்தன்ய தத்துவம் சூக்ம பிரபஞ்ச வியாபக சைத்தன்யம் சூக்ம பிரபஞ்ச வியாபக சைத்தன்யம் கான்ஷியஸ்னஸ் பர்வேர்டிங் சட்டில் யூனிவர்ஸ் இஸ் கால்டு ஹிரண்ய கர்ப்பகா அதுக்கு தான் இன்னொரு பேர் என்ன பிரம்மா புராணத்தில் இவருக்கு பேர் தான் பிரம்மானு பேர் சரஸ்வதியினுடைய கணவன் சரஸ்வதி பதிஹி வாணிபதி அக்ரே பூதாத்திரே கசீத்துன்னு வேதம் சொல்லுகிறது அதனால் ஹிரண்ய கர்ப்பா அக்ரே சமவர்த்த இவர் தான் முதல்ல சூக்மந்தான் முதல்ல தோன்றுகிறது அப்புறந்தான ஸ்தூலம் முதல்ல சட்டில் அப்புறம்தான் கிராஸ் லெவல் ஆகையினால ஹிரண்ய கர்ப்பா அப்படின்னு சொல்லி இதிஷ்ருன்னு கோட் பண்ணுறாரு அவள் தான் மீனிங் என்னென்னா ஹிரண்ய ஹ ஹிரண்மய அண்ட அந்தர்வர்த்தித்வாத்து ஹிரண்யகர்பகா பிரம்மா விரிஞ்சிஹி ததாத்மா இப்படி அர்த்தம் பண்ணிக்கணும் அப்படிதான் அவரோட ஸ்டைல் சங்கராச்சாரது அதாவது பொன்மயமான முட்டைக்குள் இருப்பதினால் அவர் ஹிரண்யகர்பன் எனப்படுகிறார் அவரைத்தான் பிரம்மா என்றும் விரிஞ்சி என்றும் அதன்மயமாக இருக்கின்ற ஆத்மா என்றும் அழைக்கிறோம் இதை பற்றி ரிக்வேதத்திலே இப்படி சொல்லி இருக்கிறது அப்படி சொல்லி முடிச்சுட்டார் ஆஹா ஹிரண்நகர்பா அதுக்கு அர்த்தம் முடிஞ்சது பூகர்பா அதுக்கு அர்த்தம் பார்க்குறோம் பூகர்பே எஸ் எஹா பூகர்பா பூகர்பே எஸ் எஸ் சகா பூகர்பா ஹிரண்நகர்பா பூகர்பா அது மாத்திரமில்லை இந்த பிராட்புருஷன் இந்த ஸ்தூலமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறோமே எல்லாம் கண்ணுக்கு நிறைய தெரியறது இப்போ கண்ணுக்கு தெரிகிற வஸ்துக்கள் எல்லாத்துலேயும் வியாபிச்சிருக்கிறதுனால அவருக்கு பேர் பூகர்பகா பூகர்பேன்னா பூமி கர்ப்பம் பூகர்பம் எஸ்ய அதாவது இந்த பூமியே எவனுக்கு விதையாக இருக்கிறதோ அதனால் முட்டைன்னு அர்த்தம் கர்ப்பகன்னா முட்டை கரு முட்டை பூமி எவனுக்கு கருமுட்டையாக இருக்கிறதோ அவன் பூகர்பன் எனப்படுகிறான் நீங்கள் எடுத்துக்கணும் ஸ்தூல பிரபஞ்ச வியாபி இல்லை கிராஸ் லெவலில் இருக்கிற யூனிவர்ஸில் வியாபிச்சிருக்கு பர்வேடு பண்ணியிருக்கிற பியூர் கான்ஷியஸ்னஸ் தூய உணர்வு ஆக பருப் பருப்பிரபஞ்சம் நுண் நுண்பிரபஞ்சம் பருப்பிரபஞ்சம் பரு உலகம்னு கூட சொல்லுங்கள் பரு உலகம் நுண்ணுலகம் பரு உலகத்தை வியாபித்திருக்கிற தத்துவம் உணர்வு தத்துவம் அதற்கு பெயர் பூகர்பா அப்படின்னு பெயர் அடுத்தது மாதவ மாயா ஸ்ரீயா தவ பதி மாதவ மது வித்யா அவபோத்தியத்வாத்வா அவபோயா மாதவத்து தியோகாச்ச விதிபார்த்த மாதவம் இசவச்சனா மாதவ மாதவங்கிறதுக்கு அர்த்தம் சொல்கிறார் மூணு அர்த்தம் சொல்கிறார் மாயாஹா மாயாகனா மாயா மாயா மாயே மாயாஹா மாயைகளின் அப்படி அர்த்தம் எழுது ஸ்ரீயா ஸ்ரீயான்னா அர்த்தம் ஸ்ரீயாங்கிறது வந்து மகாலக்ஷ்மியை குறிக்கிறது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா செல்வத்துக்கும் தலைவன் யாருன்னா நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நம்ம டாக்குமெண்ட்லாம் வச்சுண்டு இந்த பூமி என்னோடது இந்த பணம் என்னோடது அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சின்னு இருக்கோம் இந்த உடம்பே நம்மளது இல்லையே இந்த உடம்பே நெருப்புக்கு சம நெருப்புக்கு போக போகிறது இல்லாட்டி மண்ணுக்கு போக போகிறது ரெண்டுக்கு தான் போகணும் போயானோம் ஒன்று பஞ்சபூதத்தில் ஒன்று நெருப்புக்கு போய் சேரணும் இல்லாட்டி மண்ணுக்கு போகணும் இல்லைன்னா தண்ணிக்குள்ளே போடணும் மூணில் தானே பண்ண முடியும் காற்றுல கரைக்க முடியும் இல்லாட்டி ஆகாசத்தில் போட்டால் பறவைகள்லாம் சாப்பிட்டோம் இது வேறு எங்கேயா ஒரு இடத்துல போட்டால் பறவைகள் கழுதுகள்லாம் சாப்பிட்டுக்கும் அதுக்கு தானே இந்த சரீரம் இருக்குது இதுவே நான் இல்லைங்கிற போது இதோடைய சொத்தெல்லாம் பெருசு பெருசாக வச்சுட்டு பணக்காரனா ஆனு வாயை பிளக்குறோம் இல்லையா படித்தவன்னா அதை பற்றி அவ்வளோ பெருசாக இல்லை பணக்காரனுக்கு இருக்கிற மதிப்பு படித்தவனுக்கு கிடையாது படித்தவனுக்கு ஒழுக்கமாக இருக்கிறவனுக்கு அது கிடையாது பணக்காரனா ஆனால் எப்படி பணம் வந்ததோ அதை பற்றி கவலை இல்லை இது ஒரு இது இதுதான் இது இது பேர் மாயதான் ஆனால் இங்கே என்ன சொல்கிறார் மாயாகா மாயாபதி மாதவஹாங்கிறார் ஸ்ரீய்பதி திருமகளின் தலைவன் அதனால் தவஹா தவஹானா கணவன் அர்த்தம் தவஹா அப்படின்னு சொன்னாலே கணவன் ஹஸ்பண்டுக்கு சம்ஸ்கிருதத்தில் தவஹான்னு ஒரு பேர் ஆக என்னால் அப்படின்னா உமாதவாங்கிறது யார் பரமேஸ்வரன் ஆஹா மாதவஹா உமாதவஹா ஒரு ஊ போட்டால் உமாதவ மா போட்டால் மா தவஹா மாதவா ஆனால் இங்கே மாங்கிறதுக்கு அர்த்தம் என்ன சொல்கிறார் மாயான்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம் ஸ்ரீஹின்னு அர்த்தம் ரெண்டு ஒன்று மாயாபதிஹி மாயாதவஹா ஸ்ரீதவஹா அப்படின்னு சொல்கிறதுனால ஸ்ரீயா ஆஹா மாயாக ஸ்ரீயா தவஹா மான்னு சொன்னாலே தெரியும் மகாலக்ஷ்மின்னு மாங்குற சப்தத்துக்கே மகாலக்ஷ்மின் அர்த்தம் தவஹா பதிஹி இது ஒரு மீனிங் அப்புறம் வேத உபனிஷத்தில் மது வித்யான்னு ஒன்று இருக்குது நமக்கு உபதேசம் பண்ணுறதுனால மாதவன்னு ஒரு பேர் வைக்கலாங்கிறார் மது வித்யா மது வித்தியினால் தெரிஞ்சிக்கப்படுறவன் மது வித்தியினால் அறியப்படுபவன் அந்தத்தால் அணவப்படுபவன் அந்தணன் சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி அந்தத்தை அணவுகின்றவன் அந்தணன் அந்தத்தால் அணவப்படுகின்றவன் அந்தணன் ஆக வேதாந்தத்தினால் தெரிஞ்சுக்கொள்ளப்படுறவன் அப்படின்னு சொல்கிற மாதிரி மது வித்யா மது வித்யை நமக்கு சொல்லிக் கொடுக்குறோங்கிற அர்த்தம் இல்லை மது வித்யினால் நாம் தெரிஞ்சுக்கிறோம் பேதத்திலே இருக்குது மதுஷ் ச மாதவச்ச வாசந்திகா ருத்து சுக்ரஸ்ச்சுச்சிஸ் சக்ரீஷ்மா ஊத்து அப்படின்னு வசந்த ருத்துவுக்கு பேரே மாதவஹான்னு பேர் மதுஷ மாதவச்ச வாசந்திகா ஊத்து தைத்திரிய யஜுர்வேதத்தில் சொல்லியிருக்கு ஆ மாய ஸ்ரய தவா பதி மாதவியா அவபோது வாத்வா மாதவ மது வி மதுபிராமணம்னே ஒன்று இருக்குது சாந்தோகியோ இதில் பிருகதாரணிய கோபனிஷத்தில் அப்புறம் இன்னொரு கோட் பண்ணுற மௌனாத்து தியானத்து யோகாத் மாதவம் வித்தி பாரத இப்போ மகாபாரதம் உத்தியோகபர்வம் எழுபதாவது அத்தியாயம் எட்டாவது நாலாவது ஸ்லோகம் கோட் பண்ணுறார் மௌனமாகவும் தியானமாகவும் தியானத்தினாலையும் யோகம் பண்ணுறாராம் யோகாபியாசம் பண்ணுறார் அதான் பத்ரிநாராயணர்லாம் யோகம் பண்ணுற மாதிரி இருக்கு இல்லையா மௌன பேசுறது இல்லை தியானத்தில் இருக்கார் அதோட சேர்ந்து இருக்கார் யோகாவும் ப இருக்கார் ஆக மெளனாத்து தியானாத்து யோகாத்து மாதவ மாதவம் வித்தி அவர் எப்பவும் அமைதியாகவும் யோகத்திலும் தியானத்திலும் இருக்கிறார் யோகம்னா என்ன கை இந்த அபியாசங்கள்லாம் பண்ணுறோமே ஹட்டயோகம் எல்லாம் படிக்கிறோமே அது மாதிரி அதெல்லாம் பண்ணிட்டுருக்கார் இல்லாட்டி கர்ம யோ கர்மயோகம் பண்ணுறார் கர்மயோகம் பகவான் பண்ணுறாருனால் சொல்ல மாட்டோம் ஆகையினால் அவர் யோகேஸ்வரன் யோக சக்திகளெல்லாம் உடையவன் யோகாதிபதி கீதையில் பார்க்குறோம் யோகேஸ்வரா இது வியாசவச்சனாத மாதவ அப்போ மூணு மீனிங் சொல்லிவிட்டார் மாதவ சப்தத்துக்கு மூணு மீனிங் தெரியும் இதெல்லாம் தான் நம்ம படிச்சுக்கிறது இது படிச்சுட்டே எல்லாம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்போம் அப்போ மூணு அர்த்தம் இருக்குது மாதவ சப்தத்துக்கு மூணு அர்த்தம் இருக்குது அப்புறம் மதுசூதனா மாதவோ மதுசூதனா ஹிரண்நகர்போ பூகர்போ மாதவோ மதுசூதன மதுசூதன்கிறதுக்கு அர்த்தம் பாக்கிறோம் மதூம் மதுநம் அசுரம் சூதித்தன் இதுசூதனோத் மது மணோோபி குவன் ஜானபுருஷோத்தாத்தவாநன மதுசூதனம் ி மகாபாரதே மதுநாமம் அசுரம் சூதித்தவான் சூதித்தவான்னா வதம் கிருத்தவான்னு அர்த்தம் கொன்றார்னு அர்த்தம் மதுங்கிற பேருடைய ஒரு அரக்கனை கொன்றதுனால அவருக்கு பேர் மதுசூதனன்னு பேர் என்ன எப்படி சொல்கிறீர்கள் நான் பிரமாணம் கேட்டார் கர்ணமிஸ்ரோதவம் சாப்பி இந்த இதை பற்றி தெய்வி மகாத்மத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்குது விஷ்ணு கர்ண மலோத்பூதவ் மது கைட்டப நாமகௌ அப்படின்னு இருக்கு விஷ்ணுவோட காது அழுக்கிலிருந்து ரெண்டு அறக்கர்கள் வந்தாங்களாம் விஷ்ணு கர்ண மலோத்பூதவ் அப்படின்னு இருக்கு அதுதான் ஈஸ்வரர் கர்ண மிஸ்ரோத்பவம் சாபி மதுன்னு ஒரு ராட்சசன் கைட்டபன் ஒரு ராட்சசன் வந்தாங்க எல்லாம் வேற ஒன்றும் இல்லை அவரும் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் அடிக்கடி சண்டை போடுறோம் இல்லையா ஒரு நாளைக்கு சிரிக்கிறோம் ஒரு நாளைக்கு மும்முன்னு மூஞ்சி வச்சுக்கிறோம் இல்லையா ஒரே மாதிரி இருந்தால் நன்றாவாக இருக்கும் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு இமோஷன்ஸு மாதிரி கர்ணமிஸ்ரோத்பவம் கர்ணமிஸ்ரோத்பவம்னா காதுகள் அது கா அதனால அதுலேருந்து வந்தவர்களாம் காது அழுக்கிலேருந்து வந்ததுனால மதுநாம மகாசுரம் பிரம்மணா அப்சித்திம் குருவன்னு ஜகான புருஷோத்தம புருஷோத்தமாக ஜகான ஆக பிரம்மனுக்கு பிரம்மனை பூஜை பண்ணி அந்த அர அறக்கன் தோன்றினான் பிரம்மன் வந்து பிரம்மணாக அப்சித்தம் குறுவன் பிரம்மாவை பூஜை பண்ணி புருஷோத்தமன் அவனை கொன்றார் அப்படின்னு இருக்குது தஸ்ய தாத்த வதாதேவ தஸ்ய வதாதேவ தாத்தன்னு யாரையோ பார்த்து சொல்கிறார் அதாவது அவனுடைய வதத்தினால்தான் தேவதானவ மாணவாக தேவர்களும் தானவர்கள் அறக்கர்களும் மனிதர்களும் மதுசூதனஹா இத்தியாகு மதுசூதனன் என்று அவனை அழைக்கிறார்கள் ரிஷயஷ ஜனார்தனன் தேவதானவ மாணவாக ரிஷயச்ச ரிஷிகளும் தேவர்களும் அரக்கர்களும் மனிதர்களும் எல்லோரும் அந்த ஜனார்தனனை மதுசூதனன் என்று அழைக்கிறார்கள் பிரம்மாவை பூஜை பண்ணி அவனை கொன்றாராம் இந்த கர்ண காதலினுடைய அழுக்கிலிருந்து தோன்றிய இந்த மது என்கின்ற பெயரையுடைய பெரிய அரக்கனை பிரம்மதேவனை பூஜை செய்து புருஷோத்தமன் கொன்றார் அவனை கொன்றார் அவனுடைய வதத்தினால்தான் தேவர்களும் இவர்களெல்லாம் சேர்ந்து அவனை மதுசூதனன் என்ற சொல்லால் அவர்களை அழைக்கிறார்கள் அவரை அழைக்கிறார்கள் அப்படின்னு கோட் பண்ணுறார் இத்தி மகாபாரதே மகாபாரத்தில் பீஷ்ம பருவத்தில் எல்லா நம்பர்லாம் போட்டிருக்கு எல்லாத்துக்கும் கொட்டேஷன் கொடுக்குறார் பெரும்பாலும் மகாபாரதம் விஷ்ணு புராணம்தான் நிறைய இது பண்ணுறாரு இல்லாட்டி வேதம் ஸ்ருதிஸ்மிருதி புராணா நாம் ஆலயம் அடுத்த ஸ்லோகம் ஈஸ்வரோ விக்ரமி தன்வி மோவீ வினு கமன் ஈரோ விக்கமீ தன்வீ மே விமக்கிர அனுத்தமோராஷ கிருதஜாத்மவான் ஈஸ்வரஹா அதுக்கு அர்த்தம்னு சொல்கிறார் படிக்கலாம் சர்வசக்திமத்தையா ஈஸ்வரஹா புரியுறது சர்வசக்திமத்து எல்லா சக்திமான் எல்லா ஆற்றலும் ஒருங்கே அமைய பெற்றவர் அதனால் ஈஸ்வரன் அவ்வளோதான் ஈஸ்வர சப்தத்துக்கு இந்த அர்த்தம் கொடுத்துருக்கார் சர்வசக்திமத்து மத்தயா தயானா ஹேத்துகு சர்வசக்திமத்தையா ஈஸ்வரா இத்தியுச்சது எல்லா சக்தியும் பொருந்தி இருக்கின்ற காரணத்தினால் அவர் ஈஸ்வரன் என்ற சொல்லால் அழைக்கப்படுகிறார் அடுத்தது விக்கிரமி விக்கிரமா சௌரியம் தத் யோகாத் விக்கிரமி அர்த்தம் என்ன விக்கிரமஹான்னு சொன்னாலே இது சௌரியம் திறமை எப்படி எதை செய்யணுங்கிற சாமர்த்தியம் சூரத்தனம் அதுதான் சௌரியம்னு பேர் ரொம்ப சோர்ந்து போகாமல் காரியத்தை பண்ணுறது அது யாருக்கு இருக்கோ அவனுக்கு விக்கிரமின்னு பேர் ஆஹா விக்கிரமஹா அஸ்ய அஸ்தி தி விக்கிரமி விக்ரமி தத் யோகாத் விக்ரமம் இந்த யார் இடத்துல யார் இடத்துல கூடியிருக்கிறதோ அவனுக்கு விக்கிரமின்னு பேர் ஆஹா விக்கிரமஹாங்கிற சப்தமே சொல்லலாம் அதனால் விக்ரமின்னு போட்டிருக்கார் அதுக்கு அர்த்தம் சொல்லிட்டார் इति அடுத்து தன்வீ தன்வீ इति விரீப்பயிரம் இதுவச்ச இப்போ தன்விங்கிறதுக்கு தன்வின்னா வில்லை ஏந்தி இருப்பவர்னு அர்த்தம் தனுஹோ அஸ்தி அஸ்தி இத்தி தன்வி வீணு ஏன் போட்டிருக்கு அந்த இனி ஈங்கிறது வந்து இனி பிரத்யம் அது எதுனாலன்னா விரீஹியாதிவத் விரீஹிஹி அப்படின்னு இருக்குது அது மாதிரி தான் இதுக்கும் இனி அப்படின்னு சொல்லி இது கிராமர் பாயிண்ட் இதுக்கும் இனி ஏன் வந்திருக்கு இ அதை வந்து இனிம்போ கிராமரில் சம்ஸ்கிருத பாஷையில் பாடம் படிக்கிறபோது அப்படி சொல்லுவோம் அதனால தனுஹு அஸ்தி அஸ்தி தன்வான்னு சொல்லலாமே சுதன்வா கண்ட பரசுர்த அருணோத்ரவிணப் சொல்லலாம் தன்வான்னு சொல்கிறதுக்கு மேலே தன்வின்னு ஏன் சொல்லியிருக்குன்னா அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறார் இது வந்து கிராமரில் அலௌடு தன்வின்னு சொல்லலாம் அப்படின்னு ஒரு வேர்டை யூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்னு யோசிச்சு யூஸ் பண்ணணும் சொற்குற்றம் வரக்கூடாது அதுக்காக அந்த சொற்குற்றம் இல்லைங்கிறத நிரூபிக்கிறதுக்காக அது சொல்கிறார் கிராம சாஸ்திரத்தில் இலக்கண சாஸ்திரத்தில் இது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு அதில் எப்படி விரீகின்னு சொல்கிறோமோ அதில் வந்து எப்படி இனி பிரத்யேகம் இருக்கோ அது மாதிரி தன்வீங்கிறதுல வந்து ஈ இது அது ஈ இது ஈ இருக்கு இருக்கு அப்படின்னு இலக்கண விதியை சொல்கிறார் அவ்வளோதான் அது மாத்திரம் எங்கே வில்ல வச்சுருக்கார்னா கீதையில் பகவான் சொல்கிறார் நான் ஆயுதம் ஏந்தியிருப்பவர்களுள் நான் ராமனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் விபூதி யோகத்தில் ராம சஸ்திரபருதாம் அகம் சஸ்திரபருதாம் அகம் ராமஹா ஆயுதம் ஏந்தியவர்களுள் நான் ராமனாக இருக்கிறேன் ராமன் என்ன ஆயுதம் வச்சிருப்பார் எப்பவுமே வில்லு தான் வச்சிருப்பார் ஆகையினால் ராம சஸ்திரபருதாம் சஸ்திரம்ங்கிறது வில்லு இந்த இடத்துல भगवदचना अभी अत मेधावी मेधावी के की अर्थर मेधा बहुग्रंथ धारण सामर्थ्यम सास्ती सह मेधावी अस्या मेधा अस्या मेधा, मेधा स्रज பாணிவச்ச வித்தியாய திரும்பவும் இந்த வினி இதெல்லாம் விட்டுருங்கோ கிராமர் பாயிண்ட் இதெல்லாம் வி மேதாங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா நிறைய நூல்களை மனசுக்குள்ளே வச்சுருக்கிற சாமர்த்தியம் பகுக்கிரந்தாரண சாமர்த்தியம் பகுக்கிரந்த அர்த்தம் நிறைய சாஸ்திரங்கள் எல்லா சாஸ்திரங்களையும் மனசுக்குள்ளே வச்சுன்னு இருக்கிற ஒரு திறமை அந்த திறமைக்கு பேர் மேதா சக்தின்னு பேர் அதனால தான் என்ன சொல்கிறேன் மகா மேதாவி அதிமேதாவி அப்படின்னு சொல் மேதாவிகளையெல்லாம் கடந்த மேதாவிங்கிறதுக்கு தான் அதிமேதாவிங்கிறது நிறைய மேதாவிகள் இருக்காங்க அவங்க மேதாவிகளுக்கெல்லாம் மேலான மேதாவி பாயவர் இவர் அதிமேதாவின் தான் மேதாவி அதிமேதாவி மகா மேதாவி எத்தனையோ சாஸ்திரங்கள் எல்லாம் மனசுக்குள்ளே வச்சுன்னு எல்லாம் மனசுக்குள்ளே இருக்குது எல்லாம் வேத மந்திரங்களாக இருக்கட்டும் சாஸ்திரங்களாக இருக்கட்டும் எல்லாமே மேதா இருக்குது அப்சரஸ்திரீகளுக்கு தான் மேதா சக்தி ஜாஸ்தின்னு வேதத்தில் சொல்கிறது அப்சராசு சயா மேதா கந்தர்வேஷு சயன் மனஹா இந்த கந்தர்வர்களுக்கும் அப்சரசுக்கும் நல்ல ஞாபகசக்தி இருந்தால் தான் ப்ரோக்ராம் ஒழுங்காக இருக்கும் எங்கேயா மறந்துவிட்டாங்கன்னா ஒரு பெசிக ஆகிடுதுன்னா ப்ரோக்ராம் எழுச்சினோம் என்ன அவங்களுடைய மேதா சக்தியை பற்றி வேதம் சொல்கிறது அப்சராசு அப்சராசு ச மேதா கந்தர்வேஷு சயன் மனஹா கந்தர்வர்களிடத்தில் இருக்கிற மேதா சக்தி அப்சரஸ்திரீகள்கிட்ட இருக்கிற மேதாசக்தி அப்படின்லாம் சொல்லியிருக்கு ஆக அது இருக்கட்டும் இங்கே பகு கிரந்த தாரண சாமர்த்தியம் ஒரு டெக்ஸ்ட் இல்லை இப்போ பாருங்கள் வந்து இதை கோட் பண்ணுறார் வேதத்தை கோட் பண்ணுறார் எத்தனை இது ஞாபகம் இருந்தால் சொல்ல முடியும் அதுதான் வேதத்தில் அடிக்கடி மேதாவிபூயாசம் தான் ஆரம்பிக்கிறோம் ஒரு கர்மா பண்ண அந்த அக்னியை பூஜை பண்ணால் எனக்கு நிறைய எல்லா சாஸ்திரமும் மறக்காமல் இருக்கணும் படித்த சாஸ்திரமெல்லாம் மறக்கக்கூடாது அப்படின்னு அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கும் படிக்கவும் செய்யணும் பகு கிரந்த தாரண சாமர்த்தியம் பல கிரந்தங்களையெல்லாம் தரிக்கிற சாமர்த்தியம் இந்த வடநாட்டிலலாம் பார்த்தா தெரியும் அப்படியே குரு உட்கார்ந்துட்டே இருப்பார் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பாடம் சொல்லுவார் நம்மளது மாதிரி ஒரு மணி நேரம் கிளாஸெல்லாம் இல்லை காலையிலேருந்து சொல்லிகிட்டு இருப்பார் ஒரு கிளாஸ் வந்து கிராமர் கிளாஸாக இருக்கும் ஒரு கிளாஸு நியாய கிளாஸாக இருக்கும் ஒரு கிளாஸும் எடுத்துகிட்டு இருப்பார் ஒரு பாட்டு மத்தியானம் கொஞ்சம் பிக்ஷ சாப்பிடுவார் சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் கிளாஸ் நடந்துகிட்டே இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க போயின்ட்டே இருப்பாங்க ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சாஸ்திரங்கள்லாம் சொல்லி கொடுப்பாங்க காசிலையும் இருக்குது ஹரித்வார் ரிஷிகேஷ்லேயும் இருக்குது அப்படி மகாத்மாக்கள் அங்கங்கே கொஞ்சம் இருப்பாங்க படிக்கணும்னு நினைக்கிறோம் அங்கங்கே போய் படிக்கணும் அவங்களுக்கும் ஃபீஸ் கிடையாது இந்த மாதிரிலாம் இது கிடையாது எல்லாருக்கும் மனசாந்தி கிடைக்கும் இந்த மாதிரி லௌகீக வித்தியெல்லாம் படித்து பேயா பிசாச்சா அலைஞ்சி அடுத்து இருக்கணும் இனி அடுத்தது விக்ரமகா ஈஸ்வரோ விக்ரமி மேதாவி விக்ரமகான்னு வந்துருத்தோம் விக்ரமி வந்தது விக்ரமகா வந்திருக்கு இப்போ விஷ்வம் தேன வி ஓக விச்சிரிண கிர விச்சக்கிரமே பிருத்திவீ மேஷ ஏதாம் க்ஷேத்ரா விஷ்ணுமனுஷேத சசியன் திருவாசோ அஸ்ய கீரயோஜனா சக அப்படி சொல்லி ஒரு வேத மந்திரமே இருக்கு சொல்கிறார் விஸ்வம் ஜகத் விசக்ரமே அப்படின்னா அனாயாசமாக இந்த பிரபஞ்சத்தை தாங்கிறார்னு அர்த்தம் தாங்கிறார் தாண்டும்படியும் பண்ணுறார் இந்த பிரபஞ்ச வாழ்க்கையை ஜீவர்களுடைய பிரபஞ்ச வாழ்க்கையை சம்சாரத்தை தாண்டும்படியும் அனுகிரகம் பண்ணுறார் இதிலேருந்து தான் விக்கிரமகா உருக்கிரமஹாலெலாம் வந்தது சன்னோ விஷ்ணுருக் விஷ்ணு வந்து அப்படியே மூணு மூணு லோகத்தையும் கா இது பண்ணார்னு படிக்கிறோம் இல்லையா திரிவிக்ரம அவதாரத்தில் அதுக்கு பேரே பாருங்க திரிவிக்ரம அவதாரம் விசேஷக் கிரமஹா விக்ரம கிரமகான்னு சொன்னால் கடந்து போகிறதுன்னு அர்த்தம் க்ரமஹா க்ரமஹான்னா ஒழுங்கு ரெஸ்பெக்டுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது கிரமஹான்னா கடந்து போகிறதுன்னு இன்னொரு அர்த்தம் இருக்குது அப்புறம் இன்னொன்று சொல்கிறார் கருடன் இல்லாமையும் போயிடுவார் சீக்கிரம் சொல்லுவாங்க இந்த ஆதி இது ஆதி மூலமேனு கஜேந்திரன் கூப்பிட்ட உடனே துண்டு கூட மேலே போட்டுக்காம ஓடிட்டாரான் கருடனை கூட எதிர்பார்க்கலையான் நேராக ஓடிட்டாராம் காப்பாற்றுறதுக்கு கஜேந்திரனு அப்படிலாம் சொல்லுவார்கள் பௌராணிக்கெலாம் கருடேன வினா பக்ஷினா கிரமாத்வா கருட பக்ஷி இல்லாமலும் க கடந்து புராண கதைப்படி கருட பக்ஷி இல்லை சொஸ்தி நஸ்தார்க்ஷியோ அரிஷ்ட வருது இந்த கருடனெலாம் கருடனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது வேதத்தில் கழுதைக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது எங்கிட்ட வேதத்தில் கழுதையை பற்றி சொல்லியிருக்கிறதுக்கே ஒரு பெரிய புத்தகம் வச்சுருக்கேன் முழுக்க முழுக்க கழு கழுத வேதத்தில் கழுதைக்கு அவ்வளவு பிராதியம் அது வந்து தனியாக எங்கெல்லாம் சொல்லியிருக்கு யாகங்களில் அப்படி சொல்லி கழுதையை பற்றி நிறைய இருக்குது அதே மாதிரி கருடனை பற்றி கருடச் சயனம்னே பெரிய யாகமே இருக்குது கருடன் மாதிரி அமைக்கணும் அந்த செங்கல் அடுக்கிறதே கருடனை மாதிரி அடுக்கணும் அதுமாரிதான் ஹோமமே பண்ணணும் அதுக்கு பேர் கருடச்சயனம்னு பேர் ஆக இங்கே கருட பட்சி இல்லாமல் தத் வித்மஹே சுவர்ண பக்ஷாய தீமஹி தன்னோ கருட்பிரச்சோதையாத் இல்லை கருட பகவானுக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது அதுதான் கருடேன அடுத்தது கிரம விக்கிரமீ தன்வீ மேதாவீ விக்கிரம கிரமான் இருக்கு இப்போ கிரமக்கு அர்த்தம் சொல்கிறார் கிரமணாத் கிரமஹேத்துவ கிரம கிராந்தே விஷ்ணு மனுவச்சனாத் கிரமணா கிரமஹேத்துவா க்ரமணாத் க்ரமணாத்ன்னு சொன்னால் தாண்டதுன்னு அர்த்தம் அல்லது விஸ்தரிக்கிறதுன்னு ஒரு அர்த்தம் விஸ்தரிப்பதற்கு எல்லாவற்றையும் விஸ்தரிக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறதுனால க்ரமஹா கிராந்தே விஷ்ணும் அஸ்வக்ராந்தே ரதக் கிராந்தே விஷ்ணுக்கிராந்தே வசுந்தரா இந்த பூமி விஷ்ணுவினால் விஸ்தரிக்கப்பட்டது என்று வேதமே சொல்கிறது மிருத்திகாசூக்தத்தில் விஷ்ணுக்கிராந்தே அஸ்வக்ராந்தே ரதக் கிராந்தே விஷ்ணுக்கிராந்தே வசுந்தரா நிறைய குதிரைகளெல்லாம் போயிருக்கு அதனால் இந்த பூஜை பண்ணுறவோ பாருங்க அஸ்வானாரோக யாமி கஜானாரோக யாமி ரதானாரோக யாமி இந்த மீது தான் ரத ரத கஜ துரக பதாதி அப்புறம் தலைமையிலையும் வச்சுட்டு போ சுவாமியை தலைமையிலே வச்சுட்டு போகிறதுங்கிறது ஒன்று அதுக்கப்புறம் குதிரை மேலே ஏற்றி கூட்டின்னு போகிறது அப்புறம் யானை மேலே ஏற்றி கூட்டின்னு போகிறது அப்புறம் தேரில் வச்சு கூட்டின்னு போகிறது ஆக அதான் மனுஷன் இதெல்லாம் வந்து ரத்த கஜ துரக பதாதி ரத்தம்னா தேர் கஜம்னால் யானை துரகம்னா குதிரை பதாதினா காலு எல்லாம் பார்த்தா தெரியும் ஒரு பிராகாரம் ஃபஸ்ட்டு பிராகாரம் சுற்றி வரும்போது தலையில் வச்சுட்டுருப்பான் சின்னதாக இருக்கும் பெருசு பெருசாக பண்ணால் தூக்க முடியாது தலையில் வச்சுட்டுருப்பான் அப்புறம் ரெண்டாவது வரும் பிராகாரம் வரும்போது யானையில் வைப்பான் மூணாவது பிராகாரம் வர்றபோது இதில் குதிரையில் முதல்ல வைப்பான் அப்புறம் மூணாவது பிராகாரம் யானையில் வருவான் அஞ்சாவது பிராகாரத்தில் தேரில் வருண்டிருவான் இப்படியே ஒரு ஒரு கொண்டு வருது அப்புறம் அதுக்கப்புறம் நிறைய டெவலப் பண்ணியிருக்காங்க அது வேறு ஆக கிரமணாத்து இடையில் சொன்னேன் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கிறதுனால ஆஹா கிராந்தே விஷ்ணும் அப்படின்னு சொல்லி மனுஸ்மிருதியில் பன்னெண்டாவது அத்தியாயம் நூற்றி இருபத்தி அது என்ன ஸ்லோகம் இருக்குதுன்னு தெரியல பார்த்துட்டு சொல்கிறேன் ஆக விஷ்ணுக்கா நாம கிரமஹைங்கிறார் இந்தியிலோட காமஹேத்துவாத் க்ரமஹா விஷ்ணுவுக்கே க்ரமஹான்னு பேர் வேதங்கள்லாம் அப்படி தான் பேர் இருக்கு அப்படிங்கிறார் அப்போது பம் அவிமானித் ஸ்வீ அபியக்கூத்த அன்ஸ் ஸ்மிருஷ் அனுத்தம சப்தத்துக்கு அர்த்த சொல்கிறார் அதாவது அவருக்கு வேறாக ஒருத்தரும் உத்தமன் கிடையாது கடவுளுக்கு உத் மேலானவன் யார் இருக்கான் அதனால் அவத்தியமான உத்தமஹா எஸ்மாத் ஓங்கி உலகழந்த உத்தமன் பேர்பாடி ஆஹ உத்தமாக அவத்தியமான எஸ்மாத் அனுத்தமாக ந உத்தம டபுள் நெகட்டிவ் அதாவது இவனுக்கு சமமாக உத்தமனே கிடையவே கிடையாது ஆஹ பகவானுக்கு அனுத்தமாக உத்தமஹாங்கிறதுக்கு உயர்ந்தவன் அர்த்தம் மேலானவன் ந உத்தமாக அனுத்தமாக இவருக்கு நிகரான உத்தமன் இவருக்கு மேலான உத்தமன் யாரும் கிடையாது அதுக்கு தான் சொல்றார் எஸ் மாத் பரம் பரமஸ்தி கிஞ்சித் இப்படின்னு வேதத்தில் தைத்திரிய உபனிஷத்தில் இருக்குது யஸ்மான் நாணியோ நாராயண உபனிஷத்துன்னு போட்டிருக்கார் மகாநாராயண உபனிஷத்து யஸ்மாத் பரம் அப்பறம் கிஞ்சித்து நாஸ்தி மேலாக ஒருவரும் இல்லையோ அப்படின்னு அர்த்தம் இந்த மந்திரம் கீதையும் கோட் பண்ணுறார் தொம நாஸ்தி உனக்கு சமமாக ஒருவரும் இல்லை அதிக அந்நா குத அஸ்தி நத்வத் சமோஸ்ததிகுதோன்யா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கோட் பண்ணேது அந்த இதில் படித்த போது நம்ம இது பண்ணோம் ஈஷானாண தஹ் பிராணோ ஜேஷ்டஸ்ரேஷ்ட பிரஜாபதி அங்கே கோட் பண்ணும் ஆனால் இங்கே அடுத்தது இஸ்மிருஷ்ச்ச ஸ்ருதி ஸ்மிருதி ரெண்டையும் கோட் பண்ணுறார் அஹ அனுத்தமாக அனுத்தமான்னா இந்த ஞாபகம் வரணும் அனுத்தமாக அடுத்தது என்னது துராதர்ஷா துராதர்ஷம் தைத்தியர்ஷயிக்கும் நகியத்தை நகியத்தை துராதருஷா வெல்ல முடியாதவன் அர்த்தம் துராதர்ஷன்னா ரொம்ப கஷ்டம் இவரை ஜெயிக்கிறதுக்கு கஷ்டம் முடியவே முடியாதுன்னு அர்த்தம் கஷ்டங்கிறது வேற முடியாதுங்கிறது வேற முடியாதுன்னே அர்த்தம் இங்கே தைத்தியாதிபிகி தைத்தியாதிபிகின்னா அரக்கர்களால் தர்ஷயித்தும் தர்ஷயித்தும்னா அழிப்பதற்கு இல்லாமல் செய்வதற்கு ந சக்கியத்தே முடியாது இதி என்பதால் துராதர்ஷா ஆக தீயவர்களால் அழிக்க முடியாதவன் நன்மையை ஒருநாளும் தீமையால் அழித்துவிட முடியாது ஆஹராதர்ஷ துன்பமு தரமுடியை தஷயிக்கும் நகியத்தை துராதர்ஷ அடுத்ததுஷ அனுத்தமோராஷ் கிருத்மரி பாணிநா புனியபத்தபுஷமோ கிருத்தஜகாங்கிறதுக்கு சர்வஜகாங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார் அதாவது ஜனங்களெல்லாம் அதுவும் குறிப்பாக மனுஷ சரீரத்தில் இருக்கிறவர்கள் மனித உடம்பில் இருக்கிறவனுக்கு தான் முக்கியத்துவம் இங்கே இவன் புண்ணியம் நிறைய பண்ணுறான் பாபம் நிறைய பண்ணுறான் நிறைய தப்பாக சொல்லிவிட்டேன் புண்ணியம் கம்மியாக பண்ணுறான் பாபம் நிறைய பண்ணுறான் இப்படி தானே சொல்லணும் நம்ம வந்து பாபம் நிறைய பண்ணுறோம் புண்ணியம் கம்மியாக பண்ணுறோம் அப்படி சொல்லணும் பண்ணுற புண்ணியத்தையும் சொல்லி அதையும் பாவமாக்கி விடுறோம் புண்ணியம் பண்ணேன் புண்ணியம் பண்ணேன் புண்ணியம் பண்ணேன் டமார அடித்து அது பாவமாக மாறி விடுறது ஆகையினால் பிராணி நாம் புண்ணிய கர்ம பிராணி மனித உடலிலே வாழ்கின்ற உயிர்களால் செய்யப்படுகின்ற புண்ணியம் அப்புண்ணியம் இந்த கர்மம் இதெல்லாம் என்ன பண்ணியிருக்கான்னு அவருக்கு தெரியுமா கிருத்தம் ஜானாத்தி இது கிருத்தஜா சாதாரணமாக ஒருத்தர் நமக்கு செஞ்ச நல்லதை மறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு கிருத்தஜும் சொல்லுவோம் இந்த இடத்துல அப்படி சொல்லலை பகவானு கிருதஜகாங்கிறோம் பகவான் கிருதஜகான்னா நன்றி பகவான் நன்றி மறக்காதவன்னு சொல்கிற அர்த்தம் இல்லை யாரெல்லாம் நன்றி மறக்காதவனோ அவன்லாம் கடவுளுக்கு சமானம் அப்படின்னு சொல்லலாம் அதெல்லாம் வேறு அர்த்தம் உலகத்தில் செய்த நன்றியை யார் மறக்காமல் இருக்கானோ அப்பா அம்மா செய்தது உறவினர்கள் செய்தது நண்பர்கள் செய்தது இந்த நன்றியை யார் மறக்காமல் இருக்கானோ அவெல்லாம் கடவுளுக்கு சமானம் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி சொல்லலை இங்கே நாம் செய்யக்கூடியதெல்லாம் அவருக்கு தெரியுங்கிறோம் நீ எத்தனை பாவம் பண்ணேன்னு பகவானுக்கு தெரியும் எத்தனை புண்ணியம் பண்ணேன்னு பகவானுக்கு தெரியும் எல்லாம் பகவானுக்கு வெளிச்சங்கிறோம் இல்லையா அதுதான் அது பகவானுக்கு வெளிச்சம்னா என்ன அர்த்தம் வெளிச்சம்னா வெளிச்சமா லைட்டாக வெளிச்சம்னு சொன்னால் அவருக்கு எல்லாம் தெரியும்னு அர்த்தம் எல்லாம் அதில் போய் அந்த மஹா டிஸ்கில் உட்கார்ந்து விடுறது அது திடீர் திடீர்னு வேலை செய்யும் காரணமே தெரியாது நம்ம என்னமோ அதுக்கு காரணம் சனின்னு சொல்லிகிட்டு இருப்போம் நான் முன்னால் பண்ண பாவம் தான் எனக்கு இப்போ வந்து காட்டி கொடுக்குறது அதனால தானே சொல்கிறோம் ஜன்ன ஜனி ஜென்மசௌக்கியானாம் வர்த்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லக்கியத்தைங்கிறான் இப்போ பதவி பூர்வ புண்ணியானாம்னா பிராக்கெட்டில் பதவி பூர்வ பாபானாம் அப்படி பாபமும் சேர்ந்தது தான் புண்ணியம் பாபம் இல்லை அதை எழுதக்கூடாது மரியாதை இல்லை அப்படிங்கிறதுக்காக எழுதுறதில்ல ஜாதகத்தை பார்த்தா அவன் புண்ணிய பாபம்லாம் தெரிஞ்சு போயிடுங்கிறோம் நீ எத்தனை புண்ணியம் பண்ணுறதுக்கே எத்தனை பாபம் பண்ணுறதுக்கே அதுக்கு தகுந்த மாதிரி தான் உன் ஜென்மாக இருக்க போகிறது அது தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆனால் என்னோடய எஃப் பிரயத்தனத்தினாலேயும் இப்போ அடுத்தது சொல்லப்படுறாரு பாருங்கள் ரொம்ப விசேஷம் ஆகா கிருத்தஜா அஸ்மாபி கிருத்தம் சர்வம் சாாஜா தஸ்மாத் சா கிருத்த நம்மால் செய்யப்பட்ட மனிதர்களால் செய்யப்பட்ட மனித உடம்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உயிர்களால் செய்யப்பட்ட நன்மை நற்செயல்கள் எவை தீய செயல்கள் எவை என்பதை அவன் அறிவான் ஒரு பாட்டு இருக்கேன் செய்தாலும் அவன் அறிவான் எதை எவன் செய்தாலும் அவன் அறிவான் அதைக் கண்டு அவன் பலன் கொடுப்பான் அப்படின்னு ஒரு பாட்டு சரி ஆக அப்படி ஒரு அர்த்தம் சொல்ற இல்லாட்டி என்னது கிருத்தம் பிரி ஞானம் தத்தாத்தி யார் பூஜை பண்ணுறானா அவனுக்கு ஞானத்தை கொடுக்குறாரான் பகவான் மோட்சத்தை கொடுக்குறாருங்கிறதுக்கே சொல்கிற பத்திர புஷ்பாதி அல்பம் அப்பி பிரயச்சதாம் ஒருத்தன் பூஜை பக்தியோட புஷ்பத்தை பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணுறான் அப்படி பத்திர புஷ்பாதி பத்திரம்னா இலை புஷ்பம்னா பூ அல்பமப்பி கொஞ்சந்தான் கொடுக்குறான் அவனை யாரும் கண்டுக்கிறதே இல்லை அவன் வந்து அவன் பாட்டுக்கு பகவானுக்கு இப்போ சத்தா பக்தியோட சமர்ப்பணம் பண்ணுறான் அவனுக்கு பகவான் என்ன பண்ணுறாருன்னா மோட்சத்தையே கொடுக்குறார் மோட்சம் கொடுக்குறாருனா டைரெக்டாக இல்லை அவனுக்கு பக்குவத்தை கொடுத்து ஞானத்தை கொடுத்து குருவை கொடுத்து மோக்ஷத்தை கொடுக்குறார் அப்படின்னு அர்த்தம் டைரெக்டாக கொடுத்துடுறாருன்னு அர்த்தம் இல்லை ஆஹா பிரயச்சதாம் மோக் ததாதி ஆக கிருத்தஜாங்கிறதுக்கு யாரெல்லாம் தன்னை பூஜை பண்ணுறாரோ அவனுக்கு ஞானத்தை கொடுத்து மோக்ஷத்தை கொடுக்குறார் அப்படின்னு கிருத்தஜப்தத்துக்கு அப்படி ஒரு அர்த்தம் தொடர்ந்து அடுத்த நாமங்களுக்கு நம்ம அடுத்த வகுப்பில் அர்த்தம் பார்க்கலாம் விஷ்ணும் ஜிஷ்ணும் மகாவிஷ்ணும் பிரபவிஷ்ணும் மகேஸ்வரம் அநேக ரூப தைத்தியாந்தம் நமாமி புருஷோத்தமம் நமோஸ்தனன்மூரிபாஹ்நே புருஷா சகசிரோட்டியுதாரிணே நமவிந்தமீரம் சத்குருநா மகாராஜி